சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குருக்கிறப்ப யார் கற்க பாகதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா குருமராஜி கி ஜம் நம்ம அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் வந்தாச்சு இல்லையா அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நிறையா சொல்கிறார் சுகபிரம்மிகள் பதினாறாயிரத்தி அந்த பதினாறாயிரத்தி எட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய பட்டத்திராணிகளுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லிட்டு வரதெல்லாம் நிறுத்தி நம்ம இப்போ இப்போ நிறுத்தியிருக்கேன் பின்னால் தொடருவேன் முன்னாலேயே நான் சொன்ன மாதிரி முன்னாலேயே வான் பண்ணுங்க அதாவது எச்சரிக்கை பண்ணுங்க ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கோம் இந்த கற்க பாகவதம் இந்த சீரீஸு தினம் ஒரு ஆடியோ வரணுங்கிறதுக்காக நான் ரொம்ப அத்திய ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி முயற்சி பண்ணுவேன் அது ஏதோ யோகீஸ்வரர் கிருப்பையில் இந்த சுவாமி கிருப்பையில் இது வரைக்கும் வந்திருக்கு இந்தமே அப்படியே வரணும்னு பிரார்த்தனை பண்ணேன் இது சுத்தமாக இது வந்து மனுஷ எத்தனை இல்லை இதை வந்து சுவாமியினுடைய கிருபன் ரைட் இப்போ நான் அடியன் வந்து என்னுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் டிவோஷனல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது நான் பாராயண மண்டத்துக்கு என்னுடைய ஸ்வஸ்தானத்துலேருந்து வெளியில் இடத்துலலாம் போகிருக்கும் அங்கே இருப்பேன் அப்போது என்னால் இதெல்லாம் முன்னால் பண்ணது அங்கே தான் இதுதான் மூவிங் லைப்ரரி மாதிரி எடுத்துடலாம் போக முடியல எல்லாம் எடுத்துன்னு போக முடியாது அதனால் நான் ஏற்கனவே சொல்லுன்னே இந்த விசேஷமான அர்த்தங்களை பின்னால் சமர்ப்பணம் பண்ணுவேன் அதுவும் இந்த அதிகம் அவனுக்கு என்னடா அதுக்கு என்ன கேட்டு எங்களுக்கு என்ன ஆகப்போதுன்னா இந்த பொதுவான ஒரு இந்த வாழ்க்கையில் கிரகஸ்த வாழ்க்கையில் மனைவி க கணவன்கிட்ட எப்பொழுதுமே வந்து சண்டையும் ஊடலும் கூடலும் எல்லாம் இருக்குது பகவத்து விஷயத்தில் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்க்க முடியும் ஒன்றும் ரெண்டாவது கிருஷ்ண பக்தி அடைய முடியும் அப்புறம் இந்த மனைவி வந்து கிருஷ்ணனை புரிந்து கொண்டு எப்படி அவளுடைய மாயையில் மாட்டாமல் என்ன ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் அவள் பதில் சொல்கிறாள்ங்காட்டி பார்க்கணும் அதை பார்த்த உடனே பகவான் வந்து மயங்கி போய் இதைத்தான் நான் அவங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணார் இது எப்போ நடக்கிறது கல்யாணம் ஆனவனே நடக்கல இதெல்லாம் பாட்டி தாத்தாவை ஆனப்படும் அதுக்கு வந்து பிரமாணமும் நான் காமிச்சேன் அதாவது இந்த பாகுரத்தி அதே அறுபதாவது அத்தியாயத்தில் பிரமாணம் காமிச்சேன் எப்படியும் இது அந்த ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் வந்து அந்த அனிருத்தனுடைய கல்யாணத்தும் போது பலராமன் அந்த ருக்மிய வதம் பண்ணதை வந்து அந்த துக்கத்தை சகித்து கொண்டா ஒன்றும் பேசவே இல்லை அப்படின்னு அதுதான் விஷயம் இவரும் பேசவே இல்லை ஏன்னா எப்படி பேசினாலும் த கஷ்டமாப்படும் பலராமனுக்கு பலராமன் சாரகமாக சொன்னால் ருப்பணி கஷ்டமாக இருக்கும் ருக்மணிக்கு சாரகமாக ஏதோ வருத்தம் சொன்னால் பலராமனுக்கு கோவந்து அப்போ சிவந்தகமணிலேயே பார்த்தோம் இல்லையா ரொம்ப சிவந்தகமணிலேயே நான் அந்த பலராமன் வந்து நம்பவே இல்லை ரொம்ப வருத்தம் அதாவது அவர் வந்து பகவத்து இதாக இருக்கலாம் பகவத்து அவதாரமாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த மாயை வேலை செய்கிறது சத்யபாவம் நம்பலை பலராமனும் அந்த விஷ்ணு புராணத்தில் ரொம்ப வசத்தியாக சொல்கிறார்கள் அவன் வந்து தன்னுடைய மனுஷபாவத்திலேயே பகவான் முழுக்க முழுக்க அதனால் எல்லாத்தையும் தாங்கி இருந்தான் அவன் கடைசியில் அவன்கிட்ட சும்மா கை மாறி போச்ச அந்த கை இந்த கைக்கு அந்த கைக்கு அந்த கை மாதிரி மாறி போகிறாப்புல இருந்த வழியும் ஒரு அதாவது அவன்கிட்ட தங்கவும் இல்லை அவனுக்கு கேட்கவும் இல்லை அவன் தேவையில்லை இந்த மாதிரி ஆயிரம் செவன்த்தவனையும் அவன் வந்து சிருஷ்டி பண்ணி கொடுக்க முடியும் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் அப்படி இருந்தது ஏன்னா அதனால் அந்த ஸ்லோகம் தான் ஒரு பிரமாணம் எது பிரமாணம் தடாப்பட்டியாக இருந்திருக்கு தடாப்பட்டி இருந்த பிரமாணம் இப்போ வந்து மறுபடியும் சொல்லப்போகிறான் என்னுடைய சுஸ்தானத்தை வந்ததினால அந்த அறுபதாவது அத்தியாயத்தில் அவர்கள் செய்த அந்த ஊடலில் இருந்தால் பகவான் தங்கட்டை தான் பதினாறு குறைகள் சொன்னோம் பண்ணிகிட்ட ரெண்டே ரெண்டு குறைவாக சொன்னோம் அதை வந்து எப்படி அழகாக வியாக்கியா தாக்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறக்காருங்கிறது வேறு ஒரு கோணத்தில் சொல்லணுன்னா வேறு ஒரு கோணமோ ஒரே கோணமோ ஏதோ இருந்தாலும் பாருங்க கேளுங்கோ கேட்ப உங்களுக்கு வந்து சிரேஸ்தான் ஏற்படும் என்று தீர்மானமாக பெரியவர்கள் சொன்னதை அந்த பலத்தை வச்சு நடிகன் சொல்கிறேன் அதில் சந்தேகமே கிடையாது மகாலட்சுமியா ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ரிப்மிணி தாயார் பகவான் விஷ்ணு வந்து எந்தெந்த அவதாரம் எடுக்கிறோம் அது பிரகார பின்னால் தொடர்ந்தே வராள் விஷ்ணு குறைத்த காமிச்சது திருமுக மகாலட்சுமி பகவான் விஷ்ணு ராகவனா ராகவனா ராமனாக வரபோது சீதையாக இருந்தார் கிருஷ்ணனாக வரும்போது ருப்மணியாக வந்தார் வேறு அவதாரங்கள் எல்லா இடத்துலையும் அதுமாதிரி பகவான் விட்டு பிரியதில் அதுதான் அனப்பாயின்னு சொல்லப்படுது அதுதான் வந்து நம்மால் வர்றது அந்த வெங்கடாஜலபதியை பார்த்து சொல்கிற போதும் அகலகல்லேன்னு சொல்கிறார் இல்லையா திருமா திருமகன் மார் உரைபான் அப்படி தான் விஷயம் அப்படி தேவனாக அவதரித்தால் தேவசரீரம் மனுஷனாக வந்தால் மனுஷ அப்படி அவர் அவனுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய சீரீத்துக்கு அந்த மாதிரி அவ்வளவு ஏற்றுக்கொள்கிறார் இதுதான் வந்து பராசரி சொல்கிறார் விஷ்ணு புராணத்தில் ராகவத் ராகவத்வே பவேத் சீதா ருக்மிணி கிருஷ்ணஜன்மனே அந்நேழு அவதாரேழு விஷ்ணோகோ ஏஷ அனபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷ மனுஷி விஷ்ணோகோ தேகானு ரூபம் வை கரோத் ஏஷா ஆத்மா இப்படி சொன்னார் பகவான் வந்து இந்த மகானுபாவி ஸ்ரீமத் ரூபதாரிய பலோர்ஜிதைன்னு சொன்ன பத்தாவது ஸ்லோகத்திலிருந்து கடைசியில சொன்ன அந்த அதாவது பகவான் சொன்ன பதினோரு ஸ்லோகங்கள்ல சொன்ன அந்த உதாசீனா வயம் நூனும் நஷ்தியை அபத்தி அர்த்த காமுக்காக ஆத்மலப்தி ஆஸ்மையை பூர்ணம் சொன்ன அந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோக நம்பர் தான் வச்சுக்கணும் நீங்கள் பார்க்குறவள் பார்க்கலாம் ஃபாலோ பண்ணுறவள் பார்க்கலாம் இல்லைன்னா வெறும் கேட்டாலும் போகிறோம் அப்படி பதினோரு ஸ்லோகங்களில் சொன்ன விஷயத்தை இதை வந்து பகவான் ருக்மணி தாயார் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த இருபத்தி முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்துலேருந்து உப்பணிவாஜா நன்வே ஏதர் அரவிந்த விலோச்சனாகு சொன்னது இல்லையே அதிலேருந்து முடித்த நான் ஸ்லோகம் நினைக்கிறேன் ஐம்பத்தி நாற்பத்தி ஸ்லோகம் நாற்பத்தி ஸ்லோகம் அப்போ முப்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் சொன்ன அஞ்சு பதினஞ்சு ஸ்லோகங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ அர்த்தத்தோடு பார்ப்போம் இந்த எந்த விதத்தை எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம் பதினாறு வரைகள் இந்த தாழ்த்தி பேசினான் பகவான் அதாவது பொருத்தமின்மை இதுக்கு வந்து ஸ்லோகத்துக்கு ஸ்லோகனுக்கு வந்து லிங்க்லாம் இருக்கணும்னு சொல்கிறீங்க இந்த வந்து வெறும் அர்த்தத்தை வந்து வேறு விஷயத்தில் பார்க்குறத பார்க்கலாம் அதனால் நம்பர் லிங்க் எல்லாம் இருக்காதே இது கேட்டுன்னுக்கு போகிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னால் இதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இடம் கொடுக்கல அதனால் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து அதில் ஒரு ஓரளவுக்கு அதை தீர்க்கமாக அனுபவிக்கணும் நீங்கள் வந்து அதை ப மென் மேன்மையை உணர வேண்டும் அதான் விஷயம் அதனால் மற்ற ராஜாக்களை பார்த்து பயம் சமுதிரத்தில் நடுவில் இது அரண் கோட்டக்கட்டின் மசிக்கிறது பலம் மிக்கவர்கள்ட்ட வந்து ஒரு விரோதம் பகை அரச பீடத்திற்கும் அவர்கள்லாம் அதாவது யார் அவர்கள்லாம் கிருஷ்ணன் தகுதி இல்லாமல் இருக்கிறது விசித்திரமான பழக்க வழக்கங்கள் இந்த லௌகீக விஷயங்கள் ஒத்துவராத நடைமுறை ஸ்திரீகளுக்கு கஷ்டம் கொடுக்கிறது வறுமைத்தன்மை பொருளின்மை இதுதான் இருக்கிறது ஏழை எள்கள்கிட்ட மாத்திரம் எப்பவும் அன்பு இருக்கிறது படக்காரர்கள்லாம் இவர விரும்பாமல் இருக்கிறது கல்யாணத்துக்கு வேண்டிய பொருத்தம் இல்லமை நல்ல ஏழைகளால் ஈடுபாடின்மை அதாவது ஈடுபாடின்மை இருக்குது இது பதினாறு குறை ரெண்டு குறை ருமணிிி சொன்னது உனக்கு சயத்தை தெரியாமல் இருக்காது உண்மை அதாவது லௌக்கிக டவுன் டு ஏர்த்தும் இருக்கக்கூடிய விவகார சத்தியத்தை உண்மையை உணராமல் இருப்பது எதிர்காலத்தை பற்றி நினைக்காமல் இருக்குது இது ரெண்டு கூரை சொன்னார் அதுக்கப்புறந்தான் ருக்மணி வந்து ஒரு பதினஞ்சு இதில் சொன்னது இது மறுபடியும் சம்மரைஸ் பண்ணி தான் அந்த விஷயங்களை சொல்லின்னு இருக்கேன் அர்த்தமாக சொல்லின்னு பீட் பகவான் சொன்னார் எல்லா குணங்களும் உங்கள்கிட்ட இருந்த போதும் புத்தி மட்டும் அந்தம் அப்படின்னு சொன்னார் சொன்னது தொடங்கி சொன்னது பதினாறு ஸ்லோகங்கள் அப்படி பதினோரு ஸ்லோகங்கள் அப்படி சொன்னதுன்னா பீஷ்மராஜ பின்னேன் லோகபாலர்களுக்கும் ஒப்பான ஐஸ்வரியங்கள் இருக்கக்கூடியவர்களும் மகானுபாவர்களும் பணக்காரர்களும் ரூபம் ஔதாரியம் பலம் இப்படி நிறைந்தவர்களான ராஜ களா ராஜாக்களால் முன்னால் நீ விரும்பப்பட்டேன் இருந்தேன் உன் தலைமையினால் அண்ணாவாலையும் சொந்த பித்தாவாலையும் கொடுக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே அதில் வாக்தானம் கொடுத்துருக்கிறார் வாக்தானம் அப்படி நீ தானாகவே உன்னுடைய சம் பக்கத்தில் வந்தவர்களும் உங்கள்கிட்ட விருப்பப்பட்டவர்களும் காம மதம் கொண்டவர்களும் காம மதம் கொண்டவர்களுமான அந்த சிசுபால் போன்றவர்களும் தள்ளி விட்டுட்டும் சமானமாக இல்லாதவன் பெரும்பாலும் ஜராசன் போன்ற ராஜாக்கள்ட்டே பயந்து சமுத்திரத்தை தரணம் அடைஞ்சவன் பலம் இல்லை பலம் இருக்கிறவளால் தூஷிக்கப்படும் தோஷிக்கப்படும் தூஷிக்கப்படுகிறான் அப்புறம் ராஜசிம்மானத்துக்கும் அர்ஹதையே இல்லாதவன் அப்படி என்னை நீ பர்த்தாவாக வரித்தேன் அழகானவளை யாராலையும் தெரியப்படாத ஆச்சாரத்தை கொண்டவள் அவ்வளோ லேசில் புரிஞ்சுக்க முடியாது அவன் துர்போதலையிலே கொண்டவன் அப்படிப்பட்டவன் துர்போதனையிலே இருக்கக்கூடியவன் ஆச்சாரத்தை கொண்டவள் ஸ்ரீகளுக்கு அடங்கி நடக்காதவர்கள் அதாவது ஸ்திரீகளை கட்டப்படுத்துவர்கள் புருஷருடைய மார்க்கத்தையும் அனுசரித்த ஸ்திரீகள் பெரும்பாலும் கட்ட தடிகிறார்கள் அழகான ஒரு ரூபத்தை கொண்டவளே அதாவது அப்படின்னா உன்னுடைய இடுப்பத்துல ஒரு தங்க ஒட்டியான போனா கூட என்னால பணம் இல்லை பணக்கார ஸ்னேதர்களிட்ட எனக்கு வந்து கேட்டு வாங்கி போடுறேன்னா அது கூட பணக்கார சீகர்கள் என்ன போவேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு இது நானும் ஒன்னும் இல்லாத அப்போது எப்பொழுதும் ஒன்று இல்லாத வழங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும் அன்பு பிரீதியும் இருக்கு அப்படி இருக்கட்டும் அதனால் உனக்கு ஒடியான கூட பட முடியல பெரும்பாலும் பிண பணக்காரர்கள் என்ன பதிப்பது யா யார்களுக்கு வந்து பரஸ்பரம் அனுரூபமான பணமும் பிறவி ஐஸ்வர்யும் இப்போ இதோடு சேர்ந்த கஷ்டம் கூடிய ரூபம் அல்லது பண வரவு இவையெல்லாம் சமானமாக இருக்கோ அதாவது பிற பிறவி ஐஸ்வர்யம் ரூபம் குணம் எல்லாம் ஜாதி எல்லாம் செல்வங்களாக இருக்கலாம் அவர்களுக்கு தான் விவாகமும் சிநேகமும் ஒத்து பொருந்தி போகும் உயர்ந்தவர்களுக்கு தாழ்ந்தவர்களுக்கும் ஒத்து போகாது அதனால் நீ ஏ வைதர்பி விதர்பதே ராஜாவுன்னு பொண்ணு நீ நீண்ட ஆலோசனை பண்ணாமல் உன்னால் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்காமல் குணங்களே இல்லாதவர்களும் பிக்ஷுகளாக அதாவது சன்னியாதிகள் பிக்ஷுகள் ஏழைகளால் வீணாக போடப்பட்டைன்னா எங்களை அது என்ன நீ பர்த்தாவாக வரி வரிச்சினும் இப்பொழுது தானே வேண்டி வேணா யாராவது சக்தியை சேர்த்தேன்னு நீ சேர்த்துக்கலாமே உனக்கு கஷ்டம் இல்லை ஏன்னா நீ சௌக்கியமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதனால் உனக்கும் இந்த லோகத்துலையும் மேல் லோகத்துலையும் மனோரத்தங்களை அடை அடைவாயாம் அழகான ஒரு ரூபங்களை அந்த லாபங்களை கொண்ட ரப்பணியே சிசுபாலன் சால்வன் ஜராசந்தன் தந்தபக்திரன் இப்படிப்பட்ட ராஜாக்களும் உன்னுடைய அண்ணாவான உப்புமியே என்னை வந்து எல்லாம் வெறுக்கிறாங்க தேடிக்கிறார்கள் வெறுக்கிறார்கள் ஏ பத்திரம் வீரியத்தால் வீரியத்தால் ஏற்பட்ட மதத்தால் அதாவது திமிரு மதம் கர்வம் விவேகத்தை அடைந்தவர்களும் கர்வத்தை அடைந்தவன அவருடைய கர்வத்தை வந்து நீக்கணுங்கிறதுக்காக அவர்களை அவர்களை அடக்க வேண்டும் மதத்தை அடக்க அந்த அசாதுக்குளான திமிரை அபகரிக்கக்கூடிய என்னால விதர்பதயத்திலும் உன்னை கொண்டு வந்தேன் நாங்களோ எல்லாவற்றிலும் விலகியிருக்கோம் மனைவி மக்கள் வீடுவார்கள் பொருள் இவற்றில் வந்து பற்றுகள் இல்லை ஆத்மலாபத்திலேயே நாங்கள் பொருள் ஆத்மாராமான்னு இருக்கணும் அபாப்த அமாப்த ராமான்னு சொல்ல அது மாதிரி இருக்கும் அதனால் இந்த தேகம் வீடு இதிலெல்லாம் வெ சாட்சி மாதிரி ஒரு சாட்சி மாதிரி தீபம் மாதிரி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னதில் அப்படி தோண்டு போயிட்டால் அப்புறம் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் பகவான் வந்து சதுர்புஜத்தோடு ஏற்று சமாதானம் பண்ணார் அதுதான் சொன்னார் ரெண்டு கையாலும் உயரை தூக்க முடியும் ஒரு கையால் ஆலிங்கனம் செய்து கொண்டார் ஒரு கையால் முகத்தை தொடச்சு விட்டு இப்படி சதுர்புஜத்தோடு காமித்து கொடுத்தார் தாமன் தான் நாராயணன் சொன்னார் அப்போதான் சொன்னார் அவர் விதர்பராஜன் ஏ விதர்பராஜன் பண்ண இருக்குன்னு எங்கன்னே என்கிட்ட நீங்கள் கோப்பப்படாது அசூயப்படாது வருத்தப்படக்கூடாது ஏதாவது அசூயன்னு சொல்கிறது என்னன்னா நான் இது மட்டிலாம் எடா கூடமாக பேசுகிறாரேன் இது பண்ணுறாரு அப்படின்லாம் ஒரு தப்பான அபிப்பிராயம் கூடாது நீ என்னையே நம்பினாலுங்கன்னு தெரியும் எனக்கு உன்னுடைய வார்த்தையை கேட்பதற்கும் ஒரு சந்தோஷப்பட்டேன் அதனால் பிரணய கோபத்தால் உன்னோட துடிக்கக்கூடிய அந்த உதடு அந்த கடைக்கண்ணுடைய அசைதல் அதோட சிவந்த கண்ணோடு இருக்கக்கூடிய அந்த நுண்ணியோட கோணலான நம்ம நம்ம வந்து ஸ்திரீகள் வந்து கொஞ்சம் முகத்தை ஒடிச்சு கண்ணத்தை ஒடித்து பழித்து காமிச்சு அதை எல்லாத்தையும் அதே மாதிரி அந்த மாதிரி கோணரான பூர்வ பிரதேசத்தோடு கொண்டு முகத்தை பார்ப்பதற்கு வேண்டிய விளையாட்டாக இது மாதிரி பண்ணேன் விளையாட்டுதான் வயது போயிட்டு நீ பயப்படாது பிரிய நாயகியோட மிகவும் பிரிய நாயகியோட விளையாட்டு வா வார்த்தைகளால் பொழுதுபோக்குறதும் பொழுதுபோக்க வேறு சீண்டி பார்க்கணும் வேறு ஒன்றும் இல்லை வேறு தான் சீண்டு பார்த்துருக்கோம் விளையாட்டு தான் எது உண்டோ இதுதான் கிரகத்தர்களுக்கு கிரகத்தில் ஏற்பக்கூடிய சுகம் லாபம் சுகம் அப்படின்னு சொன்ன உடனே சொன்னார் எப்படி ராஜன் இப்படி வந்து பகவானால் சமாதானப்படுத்த உடனே புரிஞ்சுட்டு அதை வந்து பரிகாச வார்த்தை தான் கண்ணன் வந்து நம்மளை சீண்டியிருக்கான் ரொம்ப அனாவசியம் கிண்டல் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுட்டு பிரியமான பகவான் தன்னை விளக்கி விட்டுருவானோன்னு இருந்த பயம் ஏன்னா அவர் வந்து சாது அந்த துர்காதேவி பார்வதி மாதாவினுடைய ஆலயத்துலேருந்து கொண்டு வந்ததுலேருந்து இதுவரைக்கும் எதை பற்றியும் நினைக்கல கிருஷ்ணனை தவிர அப்படிப்பட்டவள் சாது ரொம்ப அடக் அடக்கொடுக்குமா இருக்காள் அவராக வந்து பதினாறாயிரத்தி நூற்றி ஏழு பற்றியும் கொண்டு பாவம் அதனால் அவரையே நினச்சிருக்கார் அதில் பயந்து போயிட்டாள் வேறு ஒன்றும் இல்லை அப்போ பரிகாசமான தெரிஞ்சுட்டு தன்னை தனக்கு ஏற்பட்ட பயத்தை விட்டுட்டும் பேச ஆரம்பித்தார் ஏ பாரதா அப்படின்னு சுக்கர் வந்து அந்த பரீட்சைக்கு கொடுத்தாள் வெட்கத்தோட இருக்கக்கூடிய புண் அப்படி சிரிச்சுண்டு அழகான பிரேமை நிறைந்த கடைக்கண்களால் சமாதானத்து பகவானுடைய முகத்தை பார்த்துட்டு புருஷோத்தமனான பகவானை பார்த்துட்டு பேச ஆரம்பித்தாள் அப்படிதான் சொல்கிறது என்னென்னா அந்த சமாதானம் அது தாமரச புஷ்பம் அதாவது असम भुर्गाश्रय प्रबले कले अराजत्व अतं अलौकिक अलौकिक अवसाधन निष्किन तत् अनाध अर्य अनाधरणीय अनाधरणीयता अनौशिच्यं अनौशिच्यम निर्गुण वृत ஸ்லாக்கியாத பிக்ஷுபிகி ஔதாசீனம் அகாமத்துவம் சுதோஷான்னு சோடசா சதா இதுதான் அந்த பாஷியத்தில் காண்பிக்கப்பட்ட விஷயம் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் ருக்ன்னு இந்த விஷயம்தான் இதனால் அதுக்காக பதில் அக்ஞாத்வம் அதீர்க தரிசியத்தின் பைஷ்மியா குணான் இதுதான் ரெண்டு குணங்கள் வந்து அந்த மகா இது ருக்மணியை பார்த்த இது தோஷங்கள் அடுத்தது வந்து பதினாறு முன்னால் சொன்னது அவர்கிட்ட பார்த்து சொன்னது அப்படி சொல்லிட்டு அது அக்ஞாத்துவம் அதீர்க கிருஷ்ண நர்மோதிதான் பைஷ்மி நெசேதது தத்து குணாத்ததை அப்படி சொல்லி இந்த நீ சொன்ன அந்த பது குறைகளும் பதினோரு கேள்விகளாக ஸ்லோகங்களால் சொன்ன அத்தனைக்கும் திருப்பி அடிச்சிட அதுதான் வந்து கிரிக்கெட்டை விஷயத்தை வச்சுன்னு சொன்னால் அவ்வளோ ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக ஃப்ரீயாக புரியும் அப்படிங்கிற பதினாறு பதினஞ்சு பால் அடிச்சார் அப்படின்னு சொன்ன அதுதான் விஷயம் அப்போ தீர்வு பண்றார் அதனால தங்கட்ட உண்மையில்லாத அசமத்துவம் பயம் துர்கத்தை ஆசை கோட்டம் துவாரகா ஆசிரித்தல் பிரபலர்களான ராஜாக்களோட சண்டை ராஜாவாக இல்லாமல் இருப்பது அதாவது ராஜானில் யோகியதை இல்லாமல் இருப்பது அவிஜாதமான அப்புறியாத சேஷ்டைகள் அலௌகிகமான தோல்வி அடைவது நிஷ்கிஞ்சனத்துவம் அதாவது ஒன்றும் இல்லாமல் இருப்பது ஏழைகளுடைய பிரீதி பணக்காரர்களில் ஆதரிக்கப்படாமல் இருப்பது பொருத்தம் இல்லாமல் இருப்பது குணம் இல்லாமல் வீணாக போடப்படுவது உதாசீனமாக எதனையும் பற்றில்லாமல் இருப்பது காமனி இப்படி பதினாறு தோஷங்களையும் உட்பனேட்ட சொல்லிய அறியாத்தன்மை அதாவது தீர்க்கமாக நீங்கள் வந்து நான் யோ யோசிக்காம விட்டேன்னு நீண்ட ஆலோசனை இல்லாமல் இருப்பதையும் இந்த ரெண்டு தோஷங்களையும் சொல்லிவிட்டு ராஜாக்கள் இருக்கக்கூடிய வெகு குணங்களையும் ருக்மிணி கிருஷ்ணனுடைய குணங்களையும் எடுத்து காட்டல் மூலமாக இப்படி வந்து அவள் வந்து திருப்பி அடிக்கிறார் ஒன்று திருப்பி திருப்பி அடித்தால் வாங்கிட்டார் அவர் அதனால் பகவான் வந்து தன்னை நிந்திப்பன போல எந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் சர்வோத்கரிஷத்தை விளக்கிற மாதிரி வியாக்கியானம் செய்து பதில் சொல்கிறாள் இது அப்படிதான் விஷயம் இது சமமாக இல்லாத என்ன ஏன் சொல்லப்பட்ட சாமியமின்மைங்கிறது உண்மையே அது எப்படி அவனுக்கு பகவானுக்கு சாமியமா எப்படி இருக்க முடியும் இருக்க முடியாது அப்படிங்க அதாவது இந்த மாதிரி அதாவது மேலெழுந்த வாரியை பார்த்தா வந்து ஒரு தப்பாகவும் துர்குணமாகவும் அல்லது வந்து திட்ட மாதிரியும் மேலே இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும் ஆனால் உள்ளே போய் பார்த்தா அது அர்த்தத்தையே வேறு மாற்றி புரட்டி போடணும் இதே மாதிரி பாகவதத்தையே வந்திருக்கும் இது ஏற்கனவே நீங்கள் பல வருஷங்கள் பல மாதங்கள் கடந்து வந்திருக்கும் நாரதர் வந்து அந்த ஆறாவது ஸ்கந்தம் தக்ஷன் பிரஜாபதி வந்து அஞ்சாவது அத்தியாயத்தில் ஹரியேஸ்வர்கள் சபலாஸ்வர்கள்னு சிருஷ்டி பண்ணி எல்லோரையும் சன்னியாசி தெரிஞ்சு விட்ருவோம் அப்போ வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ஸ்லோகம் சொல்லுவார் பத்து பதினஞ்சு ஸ்லோகம் சொல்லி அவர்களிடம் நதி வந்து ரெண்டு பக்கம் ஓடுறது தெரியுமா தெரியாமல் பண்ணுறேன் பூமியினுடைய சைஸ் தெரியாமல் என்ன பண்ணுறேன் அப்படியெல்லாம் நிறைய வந்திருக்கு எல்லாம் பல தடவை ஹேண்டில் பண்ணிருக்கும் முன்னாலும் அதே மாதிரி இந்த இதே தஸ்மத்கந்தத்தில் பூர்வார்த்தத்தில் அந்த கோவர்தன மலை உத்தாரணம் பண்ணுறதும் ஒரு ஒரு அஞ்சு ஸ்லோகம் அஞ்சு அஞ்சு ஸ்லோகில் ஒரு மூணு ஸ்லோகத்தில் வந்து கிரிதாரியானம் வரப்போகிறார் அதுக்கு முன்னால் திட்டு பாலிசம் ஸ்தப்தம் அக்யம் பண்டிதமானன் அப்படின்லாம் வரும் அதுக்கெல்லாம் விசேஷ அர்த்தம் அப்படியே அர்த்தமே புரட்டி போகிறாப்படும் சூட்சமார்த்தம் இதுதான் சூட்சமார்த்தம் அந்த மாதிரி இங்கே சூஷ்மார்த்தங்களாக அப்படியும் காண்பிக்கிறார் அதனால நீ கிருஷ்ணா தாமரச புஷ்பத்தை காட்டிலும் கூட மேன்மை கொண்ட அப்படிப்பட்ட கண்ணை கொண்ட ஹே கிருஷ்ணா முடிவில்லாது அற்புதமான மகிமையில் இருந்த பகவான் உனக்கு நான் ஒப்பு இல்லாதவங்கிறது என்ன சொன்னி அது கரெக்டு அது உனக்கு சமவாக யாரும் கிடையாதீங்க அதான் முன்னாடி சொன்னார் அந்த ருப்பணியினுடைய ஏழு ஸ்லோகம் சொல்லி கல்யாணத்துக்கு முன்னால் அனுப்பிச்சாள் அதுலேயும் அதே என்ன சொல்கிறார் அதனால் உனக்கு சமம் யாரும் கிடையாது சொந்தமான மகிமையில் சுரூபத்தில் ரமிக்கக்கூடிய அதாவது ஆத்மாராமனாக இருக்கக்கூடிய பிரம்மஷ் புத்திரர்களுக்கும் நியாவாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பரமாத்மா ஸ்திதியில் சொல்கிறார் அவர் பரமாத்மா எங்கே ரிணமயமான பிரகிருதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியும் அக்னியர்களால் அதாவது காம பித்து கொண்டவர்களால் அவர்களை கொண்ட அவர்களால் கே கேட்டப்பட்ட நாங்கள்லாம் இங்கே ஏ உருக்கிறமாக சப்தம் போன்ற குணங்கள்லேருந்து பயத்தால் பயத்தால் சமுத்திரம் போல் இருக்கக்கூடிய அகழமான ஹிருதயத்தில் நீ வந்து சைத்தன்யமாக இருந்து கொண்டு ஆத்மாவக நீ பிரகாசிக்கிற இல்லைங்க அப்படி ஆகினால ராஜாக்கள்கிட்டேருந்து பயந்து சமுத்திரத்தை சரண் புகுந்தால் சொன்னதையும் இது வந்து அது சூட்சமாக இருந்தா அப்படி பார்க்கணும் அதனால் வந்து எப்பொழுதுமே வெளி கெட்ட நோக்கு வெளிக்கோட்ட இந்திரிய கூட்டங்களுக்கு கூட சண்டை போடுறவள்தான் இருக்கிறது அதாவது எல்லாத்தையும் உள்ளே திருப்பணும் அதுதான் அதுதான் அங்கே முன்னே காமிச்சார் பலவான்களோட சண்டை போட சொன்னது போகிறதுனா இதுதான் இந்திரியங்கள்லாம் பலவான்கள் ஏன்னா குண பிரகதிங்கிற மூலமாக இந்த திருகுண சுபாவமானவள் அதாவது பிராக்கிரத்தை அதாவது இந்த மாய பிரகிருத்திய பிரதானத்துக்கு உட்பட்டவள் அப்படிங்கிறது சொல்கிறது ராஜபியோ விபிரகா சுப்ரு சமுத்திரம் சரணங்கிறான்னா ராஜாக்களின் வயந்த சமுத்திரத்துக்கு தரணம் பண்ணணும்னு சொல்கிறதுனால இதுக்கு என்ன சொல்கிறான்னா மூலத்தில் உருக்கிரமாங்கிறதுனால பகவானுக்கு எந்த பயம் இல்லைன்னு தெளிப்படுது ராஜன்ய ராஜந்த இது ராஜா நான் சொன்னதுனால இது பிரகாசிப்பது பற்றி ராஜாக்களாகுங்கிற உற்பத்தியால் சப்தாதி விஷயங்கள் தான் ராஜாக்களாக இருந்தது சப்தாதினா சப்தஸ்வர் சுரூபரசகண்ட அப்படின்லாம் இருக்கேன் அது இது வந்து வேதாந்தத்துக்கு உள்கருத்து சுட்சமான கருத்துக்களோடு ஒப்பிட்டு வெளி கருத்துக்களோடு அப்படி வந்து சொல்லப்பட்டது பாக்கியம் அதனால தான் சொன்னேன் இது புரியாட்டால் ஜஸ்ட் கேட்டா போகிறோம் ஜஸ்ட் கேட்டால் போகிறோம் இது லிங்க் பண்ணி பார்த்துக்கணும் அதனால விஷயாக்காரமான அற்ற அந்த விஷயாக்காரம் இல்லாத அந்தக்கரணம் சுமந்து பாருது அதாவது ஹயத்தில் அந்த அந்தக்கரணம் அந்தக்கரணான் ஹயம் அதில் வந்து எந்த ஒரு லௌகிக விஷயாக்காரம் இல்லாமல் இருப்பது சுமந்து பாருது அதில் வந்து ஆத்ம பிரகாஷம் தெரியுது அப்புறம் பலவத்பிருக்கிறது துவேஷம்னா பலுவோட இருக்கக்கூடிய உலக துவேஷம் கொண்டதுங்கிறது சொல்லப்படுது அது வந்து சத்தியம் தான் ஏன்னா மூலத்துல கதிந்திய கணேங்கிறதுக்கு கெட்ட இந்திய கூட்டங்கள் அதாவது கண்ணு வேண்டாத பார்க்கறது காது வேண்டாத கேட்குறது மூக்கு வேண்டாத நுகர்றது நாக்கு வேண்டாதரை ருசிக்கிறது சரீரம் தோல் வேண்டாதரை சுகத்தை ஏன்றுறது அந்த கெட்ட இந்திய கூட்டங்களை கொண்டவர்களோட அப்படி சண்டை போடுறதுனா அதனால் உங்களுக்கு பிரீதியின்மையால் அவர்களோடு சண்டை போடுகள் போல இருக்கிறா போல வியாக்கியானத்தில் அப்படி காமிக்கிறார் அதுதான் இது புரியவதுக்காக சொல்கிறது மேலே உங்களை சேவிக்கக்கூடிய பக்தர்களாலேயே அஜ்யானம் இறந்த ராஜா ராஜாசனமாக விற்கப்படுது ஆமாம் அஜானம் நிறைந்த ராஜாசனம் அதுதான் அது வந்து ராஜாசனத்தை விடுறதுல ஒன்று என்ன ஒன்று இன்னும் இதில் பெரிய ஆசியம் இருக்குது அதனால் உங்களை சேவிக்கப்பட்ட பக்தர்களாலே அப்படியே போதும் உங்களை பற்றி சொல்லுமா என்ன ஹே பூமன்னு சொன்னது என்னென்னா இதில் அளவில்லாதவர்கள் அளவில்லாத மகிமை கொண்டவரே உங்களுடைய பாரபத்மங்களில் தேனக்கூடியக்கூடிய முனிவர் முனிவர்கள் அதாவது அவர்கள்லாம் பாத பாரத்தன பாரசீவனாக நினை பார்க்குறார்கள் அவர்களுடைய வெளிப்படையாக பார்க்க முடியாத வந்து நராகாரமான பசுக்களால் ஊகுத்தறிவ முடியாத இருக்குது அதுதான் சந்தேகம் இல்லை அதனால் உங்களை செய்யப்பர் யாரோ அவர்கள் நடத்த லோகாதீதமாக இருக்கும் அவ்வளோ புரிஞ்சுக்க முடியாது யார் இந்த காரணத்தை பார்க்கக்கூடாது இந்த காரணத்தை பற்றியும் ஈஸ்வரன் உங்களுடைய நடத்தை ஆலோக்கிக்கும் லோகத்திற்கு தாண்டினது அதை புரிந்து கொள்ள முடியாதுங்கிறது சொரணுமா என்ன அப்புறம் என்ன ஒரு காரணத்தால் உங்களை விட வேறுபட்டதாக ஒன்று இல்லையோ அந்த காரணத்தால் நீங்கள் நிஷ்கிஞ்சனாக ஆகிறீர்கள் எந்த ஒரு காரணத்தால் உங்களை விட வேறுபட்டதாக ஒன்றுமே இல்லை அந்த காரணத்தை தரித்திரனாக சொன்னார் இல்லையா அது வந்து இல்லையோ அப்படிப்பட்ட காரணத்தால் நிஷ்கிஞ்சனாக வேறு இடத்துலேருந்து பலி அதாவது பூஜா பூஜாதிகள் அதாவது அப்படிப்பட்ட பிரம்மதேவன் போன்றவர் கூட எந்த உங்களை பொருட்டும் பூஜாதிகளை செய்கிறாளோ அப்படி உங்களுக்கு ஏழ்மின்னு சொல்லப்பட்டது இருக்கு இல்லையா அந்த ஏழ்மைங்கிறதையும் ஏழ்மைங்கிறதையும் பொருந்தாது அப்படின்னு சொல்ற ஏழ்மைங்கிறது ரூபமான நிஷ்கிஞ்சனத்தும் சம்பவிக்க மாட்டான்னு சொல்ல மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்ப்பணம்